அவர்கள் கூறியதாவது நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தாமதப்படுத்தினார்கள் சிறுவர்களும் உறங்கிவிட்டனர் என்று உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறியதும் நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்து இந்த பூமியில் உங்களை தவிர வேறு எவரும் இந்த தொழுகையை தொடவில்லை என்று கூறினார்கள் அன்றைய தினம் மதீனவாசிகளை தவிர வேறு எவரும் தொழுபவர்கள் ஆகியிருக்கவில்லை இல்லை